அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருக்குறளில் அறுபத்தி ஏழாவது அதிகாரமாகியம் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ள தொடங்குகிறோம் இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற வினையின் கண் திண்மை அதாவது உறுதி வலிமை எனப்படுவது அதனை செய்து முடித்தற்குரிய ஒருவனுடைய மனத்தின்மையே ஆகும் செயலின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் பிற அனைத்தும் அதாவது பொருள் கருவி காலம் படை அறண் நட்பு முதலிய மற்றவையெல்லாம் செயலுக்கு உறுதி சேர்ப்பதாக கூற பிற என்று சொல்லப்படும் பொருள் கருவி காலம் உடன் பணி புரிவோர் ஆகிய அனைத்து நலன்களும் இருந்தாலும் செயல் புரிபவனிடத்தில் மனத்தின்மை இல்லை என்றால் பிறவற்றால் பயனில்லை ஆகவே ஒரு தலைவன் ஒரு அமைச்சன் அல்லது செயலாற்றுபவன் ஒருவனுக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்குரிய மன உறுதி மிக மிக முக்கியம் மற்ற எல்லாம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் பொருள் கருவி காலம் உடன் பணி புரிவோர் ஆகிய அனைத்து நலன்களும் இருந்தாலும் செயல் புரிபவனிடத்தில் மனத்தின்மை இல்லை எனில் பிறவற்றால் பயனில்லை என்று கருத்து வினைத்திற்பம் என்று சொன்னவுடன் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வராக விளங்கிய சிறந்த செயல் விளங்கி செயற்கரிய செயலை செய்து முடித்தார் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் மகேந்திர படலம் பாடல் இருபத்தி ஒன்று ஆஞ்சநேயர் ஜாம்பவானை பார்த்து பின்வருமாறு சொல்லுகிறார் இலங்கையை இடந்து வேரோடு இவ்வையின் தருக என்றாலும் விலங்கினர் தம்மை எல்லாம் வேரோடும் வெளிய நூறி புலங்குளை மயிலை கொண்டு போது என்று புகன்றிட்டாலும் கலங்களீர் உரைத்த மாற்றம் உடிக்குவல் கடிது காண்டீர் இலங்கை நகரை வேரோடு பெயர்த்தெடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டுமென்று நீங்கள் கூறினாலும் எதிர்த்து தடுப்போரையெல்லாம் அடியோடு அழியுமாறு பொடி பொடியாக்கி பொன்னால் செய்த குழையை அணிந்த மயில் போன்ற சாயலை உடைய சீதையை எடுத்து கொண்டு வா என்று சொன்னாலும் நீங்கள் அதை விரைவிலே கண்கூடாக காண்பீர்கள் ஆகவே கலங்காதீர்கள் என்று ஆஞ்சநேயர் ஜாம்பவானிடத்தில் சொல்வதாக இந்த பாடலின் பொருள் அமைந்திருக்கிறது இனி பதவரை பார்க்கலாம் வினைத்திற்பம் என்பது செய்யும் செயலில் வலிமை என்று சொல்லப்படுவது ஒருவன் அதனை செய்து முடிப்பதற்குரிய ஒருவனுடைய மனத்திற்பம் மனதின் வலிமையாகும் மற்றையெல்லாம் பொருள் கருவி காலம் முதலிய பிற அனைத்தும் பிற வலிமை என்று சொல்லப்படுவது இல்லை செய்யும் செயலில் வலிமை என்று சொல்லப்படுவது அதனை செய்து முடிப்பதற்குரிய ஒருவனுடைய மனதின் வலிமையாகும் பொருள் கருவி காலம் முதலிய பிற அனைத்தும் வலிமை என்று சொல்லப்படுவது இல்லை சுருக்கமா பார்த்தா வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் ஒருவனுடைய மன வலிமையை பொறுத்துத்தான் செயல் வலிமை என்பது அமைகிறது மற்றையெல்லாம் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பல அம்சங்கள் எல்லாம் அதுக்கு அப்புறம்தான் அதாவது மன அப்புறம்தான் அது அர்த்தத்தை சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் ஆக காரியம் பண்றதுக்கு மனோதைரியம் வேணும் அந்த மனோதைரியத்தை பொறுத்து தான் காரியம் ஊக்கமா நடக்கும் மற்ற என்னதான் நமக்கு வழித்திவனுக்கு மனோபலம் நிறைய ஒருவன் மன திட்பம் மற்ற எல்லாம் பிற அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேத புடி